சாந்த குணமுள்ள ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஓசன்னா ஹோசன்னா வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் பன்னிரெண்டாம் அத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினெட்டு வரை மறுநாளிலே இயேசு எருசிலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் அல்லாமலும் சியோன் குமாரத்தையே பயப்படாதே உன் ராஜா குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஏசு ஒரு கழுதைக்குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார் இவைகளை அவருடைய சீடர்கள் துவக்கத்தில் அறியவில்லை இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசிறுவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே உள்ள பதிமூன்றாம் அவசனம் யோவான் பன்னிரெண்டு 13 ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆஃப் துருத்தோலை ஞாயிறு முதல் ஈஸ்டர் ஞாயிறு வரை நடந்த சம்பவங்கள் தொழுகையை பற்றி ஆராதனையை பற்றி நமக்கு ஏராளம் போதிக்கின்றன இந்த ஒரு வார நிகழ்வுகளின் அடிப்படையில் தொழுகை பற்றிய சில பாடங்களை இன்றும் அடுத்த ஐந்து நாட்களும் நாம் கற்றுக்கொள்வோம் எர்சிலேமிலுக்குள் வெற்றி பவனி செல்ல காரணமாயிருந்தவர் ஆண்டவரே தமது சீடர் மூலம் கழுதையையும் குட்டியையும் வாகனமாய் ஒழுங்குபடுத்தியவரும் அவரே ஆராதிக்கும்படி நம்மை முதலாவது தூண்டுபவர் இனிஷியேட்டர் எப்பொழுதும் தேவனே இப்படி சொல்வதால் அவர் தன்னலம் உள்ளவர் என்று பொருள்படாது நமது தொழுகை அவருக்கு ஒன்றுமே கூட்டுவதில்லை அப்போ சில பதினேழாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை அவர் தம்மில் தாமே பூரணத்தில் பூரணர் முழுமையில் முழுமையானவர் நம்மோடு அவர் விரும்பும் அன்பின் உறவே அவரது அழைப்பிற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்தவ வாழ்வில் எதுவுமே ஆண்டவரது செயல்பாட்டிற்கான நமது பிரதிபலிப்பை அது அவர் சொல்வதை விசுவாசிப்பதும் அவர் கட்டளை இடுவதை செய்வதும் எல்லாம் அவர் அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன நம்மை பணிக்க செய்கிறாரோ அவர் நமக்கு என்ன கூறுகிறாரோ இப்படி இல்லை என்றால் நம்முடைய இறையியல் அறிவு மனிதனை மையமாக்கிய உடனே தியோலஜி தேவனை தொழுது கொள்ள எந்த அளவு அவரிடமிருந்து நான் உதவி பெற்றுக்கொள்கிறேனோ அதுவே என்னுடைய தொழுகையின் தரத்தை நிர்ணயிக்கும் எனவேதான் தான் விதமாக ஜெபித்தான் ஆண்டு என் உதறுகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய்மது அறிவிக்கும் இந்த சத்தியத்தையே பவுல் சற்று சொன்னார் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது ஒன்று கூறுந்தார் பன்னிரெண்டு மூன்று தேவனிடமிருந்து வரும் ஒவ்வொரு வெளிப்பாடும் தொழுகைக்கான ஒரு அழைப்பு என்று சொல்லலாம் அதுவரை இயேசுவை ஒரு பெரிய போதகராகவும் அற்புதம் செய்கிறவராகவுமே மக்கள் அறிந்திருந்தார்கள் இப்பொழுதோ அவர்கள் அவரை ராஜா என்று அடையாளம் கண்டுகொண்டனர் இது எப்படி தெரிந்தது சஹரியா ஒன்பது ஒன்பது அவர்களுக்கு இதோ உன் ராஜா அவர்களா இந்த தீர்க்கதன விளக்கம் இல்லாதிருந்தால் அவர்கள் அவரை அவ்விதம் அறிய தவறியிருப்பார்கள் ஏனெனில் பொதுவாக ஒரு ராஜாவை கழுதை மீதல்ல குதிரை மீத்தானே எதிர்பார்ப்பார்கள் நமது தொழுகை சரியாக இருக்க வேண்டுமானால் நாம் நம்மை திருவசனத்தால் நிறைத்து கொள்ள வேண்டும் இதைத்தான் தாவீது இப்படி சொன்னான் நான் உமது நாமத்தை துதிப்பேன் தொழுகை உமது சகல புகழையும் விட உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் வேத புத்தகத்தை நீங்கள் தியானிக்கும் நல்ல பாடல் புத்தகங்களிலிருந்து நீங்கள் பாடல்களை பாடும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல பெயர்களை எல்லாம் ஒரு நோட்டு புத்தகத்திலே தொழுகை புத்தகம் தொழுகை நோட்டு என்று போட்டு வர்ஷிப் நோட்புக் என்று போட்டு நீங்கள் அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக் பிறகு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது நீங்கள் எடுத்து பயன்படுத்தினால் உங்கள் தொழுகையானது அர்த்த புஷ்டி நிறைந்ததாக இருக்கும் இந்த நாளூர் மேனி என்கிற இந்த புத்தகத்திலேயே பதினேழாம் பதினெட்டாம் பக்கங்களிலே இறைவனை போற்றும் பெயர்கள் என்று நூறு பெயர்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் ஒரு சில பெயர்களை நான் வாசிக்கிறேன் ஆகமங்கள் புகழ் வேதா ஆதி திருவார்த்தையே இறை பாடிய கீதா ஏக திருத்துவா கிருபாசனபதியே சர்வலோகாதிபா ஞானாகாரமே திருஅவதாரா பிளவுண்ட மலையே மகத்துவ தம்பராபரா முத்தொழிலோனே ஜெகநாதா இப்படியெல்லாம் அருமையான பெயர்கள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் விட்டு விட்டு சாமி சாமி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னொரு முக்கியமான சத்தியம் என்னவெனில் தொழுகைக்கு அடுத்த காரியங்களில் சிறுவர்களை நாம் ஒருபோதும் அசட்டை செய்யக்கூடாது அந்த சிறுவர்களின் ஓசன்னா ஆரவாரத்தை கேட்ட மார்க்க தலைவர்களுக்கு எரிச்சல் வந்தது நமது சபை கூடுகைகளில் விடுதலையோடு உற்சாகமாய்ப் பாடி ஆரவாரிக்க பிள்ளைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ன நடக்கும் தெரியுமா அப்படி நாம் ஊக்குவித்தால் அது ஆராதனைகளின் பாரம்பரியத்தை குறைத்து நறுமணத்தை கூட்டும் ஓ சா பாலும் ராஜாவாம் மீட்பர்கே ி எல்லமையான பாடல் எப்பொழுதும் நாம் சிறுவர்களை நம்முடைய ஆராதனைகளை சேர்த்துக் கொள்வோம் பாடர் பாடும் அந்த பாடல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானது நமக்கும் நம்முடைய ஆராதனைக்கும் அது பரவசத்தை கூட்டம் ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படுவர் இங்க நல்ல ஆண்டுவரே குமாரனை உமது நாமத்திலே ராஜாவாக கழுதையிலே அனுப்பினதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இன்னொரு நாள் வருகிறது அப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக குதிரையின் மேல் வரப்போகிறார் ஆண்டு ஒரு காலத்திலே வாழ்கிற நாங்கள் அவரை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக தேவாதி தேவனாக நாங்கள் வழிபட கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய ஆராதனைகளை இன்னும் கர்த்தாவே அர்த்த புஷ்டி உள்ளவைகளாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே உமக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு எப்படி அன்று தங்களுடைய ஆடைகளையும் தரையிலே விரித்து ஏசு சுமந்து சென்ற இயேசுவில் சுமந்து சென்ற கழுதை நடப்பதற்காக வழியே ஆயத்த பண்ணினார்களோ அப்படியே கர்த்தாவை நாங்களும் உமை சுமக்கிற கழுதைகளாக பாரெங்கும் உமை சுமந்து சென்று எங்களுடைய ஜீவனை விட கர்த்தர் செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் துதி கனமையெல்லாம் உமக்கே உரியது ஓசன்னா கர்த்தருடைய நாம வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஏசுவி நாமத்தில் இந்த துதிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே